தலைப்பு எழுபத்து நான்கு பஞ்சமகா பாவங்கள் கல் காமம் கொலை களவு பொய் இவ்வைந்தும் கொடிய துக்கத்தை உண்டு வண்ணும் இவ்வைந்திலும் கொலை விசேஷ பாவம் எனினும் கல்லுண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் இருக்காது கொலை செய்ய துணிவு வாராமலிராது களவு செய்யாமலிரான் பொய் பேச அஞ்சான் ஆகையால் இந்த ஐந்தையும் ஒழிக்க வேண்டியது அவசியம் இதில் ஒன்றை அடைந்தவன் ஆனாலும் அவனை மற்றவை தொடராமல் இரா